மனிதர்கள் உழு செய்துவிட்டு மீதி வைத்த தண்ணீரை பயன்படுத்துதல் தாம் பல் துறக்கிவிட்டு மீதி வைத்த தண்ணீரில் உழு செய்யுமாறு தன் குடும்பத்தினரை ஜதீர் பின் அப்துல்லா அனுமதித்தார்கள்